அத்தியாயம் 104 நான்கு அல் ஹும புறம் பேசுதல் அளவற்ற அருளாளனும் நிகரட்ட அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் பெயரால் குறை கோரி புறம் பேசும் ஒவ்வொருவனுக்கும் கேடுனான் அவன் செல்வத்தை திரட்டி அதை கணக்கிடுகிறான் தனது செல்வம் தன்னை நிலைத்திருக்க செய்யும் என்று எண்ணுகிறான் அவ்வாறில்லை உத்தமாவில் அவன் எரியப்படுவான் ஹுத்தமாய் என்பது என்னவென உமக்கு எப்படி தெரியும் மூட்டப்பட்ட அல்லாஹுவின் நெருப்பு அது உள்ளங்களை சென்றடையும் நீண்ட கம்பங்களில் அது அவர்களை சூழ்ந்திருக்கும்